நானும் மேல்புல்ல முடித்ததும் நிச்சயமாக எனது சமுதாயத்தவர்கள் மறுமை நாளில் உளு உடைய சுவடுகளால் முகம் கை கால்கள் ஒளிமயமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள் எனவே உங்களில் எவருக்கு தமது ஒளியை அவர் ஒழு செய்யும் உறுப்புகளில் நீளமாக்கிக் கொள்ள முடியுமோ அதனை செய்து கொள்ளட்டும் என்று நபிசல்லும் அலிஹசல்லம் அவர்கள் கூறியதை கேட்டிருக்கிறேன் என்றார்கள்